வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் முட்டை மூணு வெங்காயம் ஒண்ணு உப்பு ருசிக்கு ஏற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் கேரட் துருவல் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு மிளகு தூள் ஆப்ஷனல் செய்முறை முதல்ல நம்ம ஒரு பவுலில் முட்டையை உடைச்சு ஊற்றிடலாம் மூணு முட்டை உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அதில் உப்பு ருசிக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடுவோம் இன்னொரு பவுலில் ஓட்ஸ் பவுட்ரை போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஈரம் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா இல்லைன்னா அது முட்டை ஃபுல்லாக இழுத்துக்கும் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த முட்டையில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்து பொடியாக நறுக்கி போட்டுடலாம் பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டுடலாம் கேரட் துருவல் கொஞ்சம் போட்டுவிடும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் காரம் இன்னும் தேவை அப்படின்னா மிளகுத்தூள் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சுட்டு சவப்ப த வச்சுட்டு தவா தவால கொஞ்சம் எண்ணெய் தடவிடுவோம் தடவிட்டு எண்ணெயில் நெய் சின்ன குழந்தைங்களுக்கான நெய் கூட போட்டுக்கலாம் தடவிட்டு இந்த முட்டையை உடைச்சிருக்கோல்லையே மா கலஞ்சி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து அதை ஊத்திட்டு அதுக்கு மேலே நடுவில் கொஞ்சம் கேரட் துருவல அழகாக கார்னிஷ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தனா சுப்பாமான டேஸ்டி அண்ட் ஓட்ஸ் ஆம்லெட் தயார் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம்